நட்டின நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போது பூச்சி துவையல் செய்ய தேவையான பொருட்கள் பூசணிக்காய் ஒன்னு கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காய்தூள் ரெண்டு சீட்டுகே கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு உப்பு ருசிக்கிற புளி ஒரு தொண்டு தேங்காய் துருவல் மூணு ஸ்பூன் வெள்ளம் ஒரு தொண்டு எண்ணெய் மூணு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு செய்முறை முதல்ல மஞ்சள் பூஷணிக்காய் இருந்தாலும் சரி வெள்ளை பூஷணிக்காய் இருந்தாலும் சரி எதனால வாங்கிட்டு அதை கட் பண்ணி அதுக்கு மேல இருக்க இந்த கொட்டையெல்லாம் விதை இருக்கு இல்லையா அதை மட்டும் எண்ணிக்கிட்டு அந்த சதைக்கு மேல ஒரு புசு ஒரு இது இருக்கு அந்த அதுதான் பூஜ் அப்படின்னு அந்த பகுதியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அந்த புஷ்ணிக்காய் வேற எதுக்காக சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் கூட்டு சாம்பார் அதுக்கு போட்டுக்கலாம் இந்த வேஸ்ட் தூக்கி போடுவோம் இல்லையா நம்ம வந்து தூய செய்யப்போறோம் ஸ்டவ் பார்த்த வச்சிட்டு ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயத்தூள் ரெண்டு சட்டிக்காய் போட்டுவோம் காஞ்ச மிளகாய் கிளி போட்டுட்டு இந்த பொறிஞ்சதும் கடலை பருப்பு போட்டு நல்லா வருத்தருவோம் பருப்பு வறுந்ததும் பச்சை மிளகாய் சின்ன போட்டு அதையும் அதுக்கிட்டு பூலி ஒரு திண்டு ருசிக்கேற்ற மாதிரி அதில் கலந்துட்டு டாஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது நல்லா ஆரினதும் மிக்சியில் போட்டுட்டு தேங்காய் துருவல் வெள்ளம் அதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருவோம் தண்ணி தேவையானாலும் ஊற்று அரைச்சிட்டு இந்த ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டு புரிஞ்சதும் அதை எடுத்து இந்த துவையில் கொட்டிட்டோன்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பூச்சி துவயில் தயார் இது வந்து சாப்பாடுக்கும் பொட்டு சாப்பிடலாம் சொட்டுக்கும் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்